ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களைப் பார்த்தனை வர்ற வரிசையில் ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்தனு வரும் இந்த ஸ்ரீ தர்மத்தை பற்றி ரொம்ப விரிவாக நம்முடைய சாஸ்திரங்கள் வேதங்கள் நம்முடைய புராணங்கள்லாம் காண்பிக்கிறது ஸ்திரீகள் ஒரு கட்டுப்பாடுகளோடையே இருக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது காரணம் என்னென்னா ஸ்திரீரத்னம்னு ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்திரீகளெல்லாம் தங்கத்துக்கு சமமாக வைரத்துக்கு சமமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது வைரத்தை பட்ட தீர்த்துறதுன்னு ஒன்று எதுக்கு பட்ட தீர்த்தது அப்படின்னா அது தரம் அதிகமாகிறதுக்கா அப்படின்னா இல்லை அது இயற்கையாகவே அது நல்ல தரமாக தான் இருக்குது பார்க்குறவனுக்கு அது அழகாக தெரியணும் பார்க்குறவனுக்கு தரமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பட்ட தீர்த்துறது வைரத்தை அப்படிங்கிறது போல தான் ஸ்திரீகளுக்கு சின்ன வயசில் இருந்தே அவர்களுக்கு சில தேவதைகள் பாதுகாப்பு கொடுக்குறா எதுக்குன்னா அவர்கள் பட்ட தீர்த்தப்படுறா ஸ்திரீகள்லாம் அழகுபடுத்தப்படுறா தேவதைகள்னால அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா கல்யாணத்திலேயே ஒரு மந்திரம் சொல்றது சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவிதபுத்தர திருத்தீயோ அக்னிஷ்டே பதிஸ்துரீயஸ்தே மனுஷா அப்படின்னு ஒரு மந்திரம் கல்யாணத்தில் வருது அதாவது முதல் பிறந்ததிலிருந்து மூணு வயசு வரைக்கும் சோமன்கிற தேவத தான் அந்த குழந்தையை பாதுகாக்கிறார் சோமன் அதனால தான் மூணு வயசு வரைக்கும் குழந்தைக்கு தலைவாரப்படாது நெத்திட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணப்படாதுன்னு அவன் பெரியவாளாம் சொல்லுவாள் ஏன்னா சோமன் பாதுகாக்கிறார் அந்த குழந்தைய மூணு வயசுக்கு அப்புறம் கந்தர்வன் விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன் அவன் அந்த குழந்தைய பாதுகாக்கிறான் ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இல்லைன்னா அது புத்தி கெட்டு போயிடும் மனசு மாறி போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு தேவைங்கிறதுனால கெந்தர்வன் பாதுகாக்கிறான் எங்கே இருந்து பாதுகாக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணுடைய மூச்சு காத்தாகவே இருந்து பாதுகாக்கிறான் அப்படின்னு வேதன் சொல்கிறது ஆகையினால தான் அந்த கன்னிக்கா குழந்தைகளுடைய மூச்சு காற்றுல கெந்தர்வன் வாசம் பண்ணுறான் அது ஒரு புருஷன் அந்த கந்தர்வன் ஒரு புருஷன் ஒரு பெண்ணை தொடப்படாதுன்னு சாஸ்திரம் அப்போ மூச்சு காத்தா அந்த குழந்தையினுடைய உடம்பில் போய்ட்டு போயிட்டு வரான்னு அந்த தோஷம் அந்த குழந்தைக்கு பாதிக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் மூக்கு குத்துறதுன்னு வச்சிருக்காள் மூணு வயசாச்சுன்னா பெண் குழந்தைகளுக்கு மூக்கு குத்துறது வலது எதுக்கு அப்படின்னா தங்கம் போடுறது மூக்கு குத்தி தங்கம் போட்டால் அந்த தங்கத்தில் விழுந்து விழுந்து வரும் அந்த மூச்சு காற்று அதனால் அந்த கந்தர்வன் அந்த குழந்தைய தொடராங்கிற தோஷம் அந்த குழந்தைக்கு இருக்காது அப்படி மூணு வயசில் மூக்கு குத்தரலேன்னா அந்த குழந்த வயசுக்கு வராது அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் மூணு வயசில் அந்த மூக்கு குத்தணும் அப்படின்னு வச்சுருக்கேன் சரியானபடி அந்த மூக்கு நம்ம மூணு வயசில் குத்தரில்லன்னா சரியான முறையில் அந்த குழந்த வயசுக்கு வரமாட்டாள் ஒன்று முன்னாடியே வயசுக்கு வந்துருவா பத்து வயசுலயே இல்லைன்னா பதினஞ்சு வயசாகியும் வயசுக்கு வரமாட்டா இந்த குறைகள்லாம் ஏற்படும் அந்த கெந்தர்வனுடைய சாபத்தினால ஆகினால்தான் மூணு வயசாச்சுன்னா மூக்கு குத்துறதுன்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கான் அப்படியே மூணு வயசில் மூக்கு குத்திக்கணும் அந்த கெந்தர்வன் எப்போ அந்த பொண்ணை விட்டு போகிறான்னா அந்த கல்யாணமான பிறகு கல்யாணமான அன்னைக்கு சாயங்காலம் பிரவிஷ ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள் அந்த கல்யாணமான அக்னியை வச்சுட்டு அதில் ஹோமம் பண்ணி அந்த பொண்ணுனுடைய புடவையிலிருந்து ஒரு கொஞ்சம் வஸ்திரம் அந்த பையனுடைய துண்டுலேருந்து கொஞ்சம் வஸ்திரம் ரெண்டையும் எடுத்து ஒரு சமீத்தில் சுற்றி வச்சு அதில் அந்த விஸ்வாவசோங்கிற கந்தர்வனை பூஜை பண்ணுவ விஸ்வாவசோத்திர கந்தர்வ தண்டே ராத்திரித் திரயம் வச ஆவயோ பிரீத்திமுத்பாத்திய கச்சஸ்வாக்சமத்கிருகம் அப்படின்னு பிரார்த்தனைவங்க என்ன சொல்கிறதுன்னா ஹே விஸ்வாவசோ இத்தநாள் நீ இந்த மூச்சு காற்றுல நீ வாசம் பண்ணின இப்போது நீ அங்கேருந்து வெளியில் வந்து இந்த சமீத்தில் நீ வாசம் பண்ணணும் மூணு நாள் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்யோன்யத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் எங்களுக்குள்ள ஒற்றுமையை நீ செய்யணும் எங்களுக்குள்ள எதுக்காகவும் சண்டையே வரக்கூடாது அப்படின்னு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படி பண்ணி எங்களுக்கு இந்த கல்யாணம் சரியான படி பூர்த்தி ஆன பிறகு நீ உன்னுடைய ஸ்தானத்துக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா இந்த தம்பதிகள் அதுவரையிலும் அந்த கந்தர்வந்தான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு ஆகையினால்தான் வயசுக்கு குழந்தைகள்லாம் வந்தால் முகங்கள்லாம் மாறுவது ஒரு லட்சணங்கள் வரும் அதுக்கப்புறம் தான் அழகு கூடும் பொன் குழந்தைகளுக்கு என்ன கந்தர்வம் இருக்காங்கிறதுனால அப்படி இந்த கல்யாணத்தில் அதை பண்ணி அந்த கந்தர்வனுக்கு பூஜையை பண்ணி அவரை அனுப்புறதுன்னு கல்யாணங்களில் நடக்கும் அப்படி கந்தர்வன் வாசம் பண்ணுறான் கல்யாணமான பிறகு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற கணவன் தான் பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கும் சுவாம்பிரசூத்திம் சரித்திர்ச குலமாத்மானமேவச்சா அப்படின்னு சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது தகப்பனார் தான் பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனார் செய்யக்கூடிய பூஜை ஜபம் ஹோமம் அதிலிருந்து வரக்கூடிய மந்திரபலம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ஆகையினால் அக்னியனுடைய அனுகிரகம் கந்தர்வனுடைய அனுகிரகம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது அதனால் அந்த குழந்தைக்கு என்ன ஆறுதுன்னா அனுகூலா சதாஹிருஷ்டா தக்ஷாசாத்வி பிரஜாவதி ஏபிரேவ குணேர் யுக்தா ஸ்ரீரேவ ஸ்திரீ நசம்சயா அப்படின்னு அனுகூலாக எல்லோருக்கும் நாம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தை பருவத்திலேயே ஏற்படுறது சதாகிருஷ்டா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் தக்ஷா ரொம்ப புத்திசாலித்தனம் சமயோச்சிதமாக வேலை செய்ய தெரிய வேண்டியது அந்த குணம் வருது சாத்வி சாத்வின்னா ரொம்ப நல்லவழாக இருக்கிறது கல்யாணமான கணவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கக்கூடிய எண்ணம் பிரஜாவதி நல்ல சந்ததிகள் இத்தனை பலன்கள் ஏற்படுறது அந்த சின்ன வயசில் தகப்பனார் செய்யக்கூடியதான அந்த மந்திர பலங்கள் இந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுனால அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்காங்க கல்யாணமான பிறகு கணவர் பண்ணுற பூஜா ஜபஹோமங்கள்லேருந்து பங்கு ஸ்திரீகளுக்கு வருது பதிர்பாரியாம் சம்பிரவிஷ கர்ப்போபூத்வேக ஜாயத்தே அப்படின்னு அந்த கணவருடைய பலமாக தான் சந்ததிகள் ஏற்படுறது அந்த மனைவிக்கு அப்போது அந்த குழந்தைக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னா அந்த பர்த்தா ஒரு காரணம் அந்த கர்ப்பத்தை அந்த பொண்ணும் தரித்து பத்து மாதம் சுமந்து இந்த குழந்தையை வைக்கிறது அது அவனுக்கு பெரிய கடன் கணவனுக்கு அந்த கடனை தீக்கிறதுக்கு தான் அவன் பண்ணுற பூஜா ஜபஹோமங்கள்லேருந்து பலனை பாதி கொடுக்குறான் பத்திரிக்கு அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறான் அவன் எதுக்கு கொடுக்கணும் அவன் பூஜா ஜபங்கள் பண்ணுற பலன்லேருந்து பாதி பத்திரிக்கை கொடுக்குறான்னு என்ன அவசியம் அப்படின்னா அவள் அந்த அளவுக்கு அவனுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குறா ஒரு சந்ததிகளை ஏற்படுத்தி கொடுக்குறா தாம் பண்ணுற அக்னிபாசனத்துக்கெல்லாம் கூட இருந்து பண்ணுற அக்னியெல்லாம் பத்னியை சேர்ந்ததுன்னு பத்னிவத சக்னிஹோத்திரம் பவத்தின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் பத்னியோடு சேர்ந்து இருக்கிறவனுக்குத்தான் அக்னி சித்தி அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அதனால தான் பத்னிக்கு பாதி புண்ணியத்தை கொடுக்குறான் பர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி ஸ்திரீகளுக்கு ரொம்ப சுலபமாக பலன்கள் கிடைக்கிறது ஸ்திரிகளுக்கு அர்த்தச சங்கிரகே செய்யினாம் யயே செய்வ நியோஜயேத் ஆகினால ஸ்திரீகள் தனியாக ஜபஹோமங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற ஐஸ்வர்யங்களை காப்பாற்றுறதும் அதை சரியான முறையில் வி செலவழிக்கிறதும் தான் பொறுப்பு அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அவர்களுக்கு என்னென்ன கர்மாக்கள்லாம் உண்டு அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்